प्रपन्न कृष्णाय ிாத்தய தோத்திரவேத்தைக்கணு நமக்கு மனோஹிய மூர்னியமனி ஓமித்தேக்கம் ப்ம மாமனுத்யந்தேகம் சயாதி பரமா சர்வத்வாராணி சம்யமிய சர்வத்வாரம்னு சொன்னால் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான துவாரங்கள் அதாவது கண்கள் இவைகளெல்லாம் நன்றாக மிருதுவாக மூடி எந்த செயல்களையும் செய்யாமல்னு அர்த்தம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி ஹிருதி மனஹா நிருத்திய ஹிருதயத்தில் எண்ணங்களை நிறுத்தி அதாவது விஷயங்கள்லேருந்து இந்திரியங்களை எல்லாம் மீட்டெடுத்து இல்லாட்டி விஷயங்களில் இந்திரியங்களை செல்லாமல் பண்ணி ஹிருதயத்தில் மனசில் நிறுத்தி அதாவது வேறு விதமான எண்ணங்களை எல்லாம் எண்ணாமல் அப்படின்னு அர்த்தம் ஆத்மனா பிராணம் மூர்த்னி ஆதாய தன்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணசக்தியை யோகாபியாச பலத்தினால அது நீண்ட கால அபியாசத்தினால தான் இதை பண்ண முடியும் மூர்த்னி உச்சந்தலையில் கொண்டு வந்து யோகதாரணாம் ஆஸ்திதா அப்படியே அந்த உச்சந்தலையிலேயே அதை நிலைநிறுத்தி தலையில் கொண்டு வந்து அந்த தாரணாசக்தியினால் அங்கேயே இருக்கும்படி பண்ணி பிறகு ஓம் இத்தி ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் ஓம் அப்படிங்கிற அந்த ஓரெழுத்து இறைவனுடைய மந்திரத்தை பிரம்மன்னு சொன்னால் வேதத்தினுடைய சப்தம் வேதத்தினுடைய சொல் இந்த பிரம்மங்கிற சப்தம் ஆகவே இந்த ஏகாட்சரம் பிரம்மன்னா ஓரெழுத்து வேத மந்திரத்தை ஓதிக்கொண்டு மனசுக்குள்ளே சொல்லறது இல்லாட்டி மெதுவாக உச்சரித்து கொண்டு மாம் அனுஸ்மரன் ஓங்காரத்தை உச்சாரணம் பண்ணிக்கொண்டு அதே சமயம் இரண்யகர்பரூபனாகிய ஈஸ்வரனை அதாவது இந்த டோட்டல் மைண்டு சமஷ்டி மனசு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை தியானம் செய்து கொண்டு யகா தேகம் தியஜன்னு பிரயாத்தி எவன் ஒருவன் ஜீவனை பிரித்து கொள்கிறானோ அந்த தலையில இந்த பிராணனை வைத்து கொண்டு ஓம்னு சொல்லிக்கொண்டு தலையை பிளந்து கொண்டு இந்த ஜீவன் வெளியில கிளம்புறது கொஞ்சம் ஹும் அப்படின்னு சொன்னாலே போறோம் இந்த பிராணன் மேலே போயிடும் இந்த தலையினுடைய கபால துவாரம் குழந்த பிறக்கிற போது இந்த சாஃப்டாக இருக்க துச்சந்தலையில் ஒரு பகும் அது வழியாக இந்த ஜீவன் கிளம்பி போயிடும் இது நீண்ட நாள் அபியாசத்தினால்தான் பண்ண முடியும் இதை பண்ணித்தான் ஆகணும்னு இல்லைன்னு அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் யாருக்கு பக்குவம் குறைவாக இருக்கோ அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்றும் நாம் பார்க்கப் போகிறோம் ஆகவே ஆனால் இந்த விஷயம் சாஸ்திரத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொதுவாக சொல்றதுக்காக வேதவியாசர் இங்கே இது அமைத்திருக்கிறார் அப்படி இந்த சரீரத்திலிருந்து ஜீவனை முறைப்படி இந்த யோக சக்தியினால எடுத்து செல்கின்றவன் மேலான கதியை உயர்ந்த கதியை மோக்ஷத்தை அடைகிறான் கிரமமுக்தியை அடைகிறான் என்பது இந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய சேர்ந்த பொருள் இதை அறிந்து கொள்வோம் நாம் இங்கேயே ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடையிறது நம்முடைய பரம லட்சியமாக இருக்கணும் அப்படி ஒருவேளை புரியலன்னா இதை செய்யலாம் இது கிரமமுக்தி சாதனம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் சர்வத்வாராணி மனோஹதி நிருத்திய சூர்த்னியாதாத்மன பிராணம் ஆஸ்திதோயோகாரணாம் ஓமித்யே காட்சம் பிரம்மா வியாஹரன் மாமனு தேகம் சயாதி பரமா கிம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து